அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அற்றம் அறிவு தம்வையின் குற்றம் மறையாவழி புல்லறிவாண்மையில இது ஆறாவது குரலாக அமைந்திருக்கிறது புல்லறிவுக்கு இன்னொரு லட்சணம் சொல்லுகிறார் இலக்கணம் சொல்லுகிறார் தங்கட்ட இருக்கிற குறைபாடுகளை நீக்காம தனக்கு அவமானம் வரக்கூடாது பழி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது முட்டாள் தனம் தான் இந்த குரலுடைய சாரம் நம்ம பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிவிட்டு யாரும் என்ன ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அதை யாரும் ஒத்துப்பா யாரும் ஒத்துங்க முடியாது ஆகையினால அதாவது தவறுகளை செய்யாமல் இருந்து வாழணும் ஆக நல்ல அறிவுக்கு அடையாளம் தவறுகளை செய்யக்கூடாது தனக்கு தவறுகளை செய்யாமல் இருந்து அவமானம் வந்தால் அதை நாம் எதிர்த்து பதில் சொல்லலாம் நான் தவறு செய்யலைன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய தவறுகளை செய்துவிட்டு என்னை யாரும் பழிக்கக்கூடாது என்ன யாரும் அவமானப்படுத்தக்கூடாது என் வாழ்க்கைக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா அந்த அறிவு அல்ப புத்தின்னு அர்த்தம் அதைத்தான் இந்த குரலில் திருவள்ளுவர் உபதேசம் பண்ணியிருக்கிறார் தம்வையின் குற்றம் மறையா வழி தம்வையின் அப்படின்னா தங்களிடத்தில் உண்டாகின்ற குற்றங்கள் நாம் பண்ணுற குற்றம் என்ன திருடுறது பொய் சொல்வது கல் குடிக்கிறது பிறரை எல்லாம் ஏசி பேசுறது கர்வம் அடைகிறது பிற உயிர்களையெல்லாம் ஹிம்சை பண்ணுறது கோல் சொல்கிறது பிறர் மனைவி நயத்தல் அதாவது பிறருடைய மனைவியை விரும்புகிறது இது மாதிரி தவறான காரியங்களெல்லாம் செய்கிறது இப்படி தவறான காரியங்களை செஞ்சுட்டு இதை வந்து யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னா அது என்ன பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஆ இந்த புல்லறிவு நமக்கு இருக்கக்கூடாது தவறு செய்யக்கூடாது தவறு செய்தால் அதற்கு பழி வரும் பாவங்கள் வரும் அதனால் தன்னுடைய வாழ்க்கையே வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் அதை வந்து மறைக்க பார்க்கறது முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அற்றம் மறைத்தலோ புல்லறிவு அற்றம் மறைத்தல்னா என்ன தனக்கு வரக்கூடிய அவமானத்தையும் இகழ்ச்சியையும் மறைக்கிறது அற்றம் மறைத்தல் அந்த ஓங்கிறது வந்து ஒரு இகழ்வு அந்த இகழ்ச்சியை காட்டுற ஒரு அடையாளம் தெளிவா இகழ்ச்சியை சொல்றதாக ஒரு ஆசிரியர் உரை செஞ்சிருக்கார் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்கிறது உண்டு நீ வந்து மனசில் இருக்கிற குற்றங்களை எல்லாம் மறைக்காம உடம்பை மாத்திரம் துணியால் மறைச்சு அழகான துணிகளால் மறைச்சா அது முட்டாள்தனம் அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கு உன்னுடைய உள்ளத்தில் உயிருக்கு கெடுதலை கொடுக்கக்கூடிய தவறான செயல்களை செய்துவிட்டு அதை மறைக்க பார்க்கறது அதை மறைக்கிறதுக்காக வேண்டி வெளியில் வேஷம் போடுறது நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பண்ணுறது அது வந்து புல்லறிவு அப்படின்னு சொல்லுகிறார் உள்ளத்து மாசை ஒழியார் உடல் மாசை வெள்ள தொழிந்து விதவிதமாக உள்ள உடையணியால் கோலம் உறுத்தி கழிப்பார் கடையவர் இவர் என்று எவர் கான் அப்படின்னு ஒரு புலவர் சொல்லியிருக்கார் அதாவது மனசில் இருக்கிற அழுக்கை நீக்கிறதில்ல உடம்பில் இருக்கிற அழுக்கையெல்லாம் நீக்கி குளிச்சு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி காமிச்சா அவன் வந்து மட்டமானவன் அப்படின்னு தான் அறிஞர்கள் சொல்லுவார்கள் ஆகவே வெளியில எளிமையாக இருக்கலாம் உள்ளத்தில் உயர்வாக வாழணும் அப்படிங்கிறத இதனுடைய உள்ளார்ந்த பொருள் அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்வையின் குற்றம் மறையா வழி எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்